that they're living there நல்ல நல்ல அவே நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் கிளிகே இந்த புத்தாண்டுல இது கோளறு திருப்பதிகம் என்று பேர் குற்றத்தை அறுத்து விட்டாலே அந்த நன்மை வந்து சேரும் என்பது அதுல உட்கிடக்கை விளக்கை ஏற்றிவிடும் சொல்லிவிட்டாலே இருட்டு தானே போய்விடும் அதுபோல குற்றமெல்லாம் அருந்து விட்டால் நன்மை எல்லாம் வந்து சேரும் என்பது பொருள் இதுல இந்த திருப்பதியத்தில் மிருகத்தினால துன்பம் கிரகங்களினால துன்பம் இன்னொன்று கல்வியினால துன்பம் செல்வத்தினால துன்பம் நோய்களால துன்பம் எந்த துன்பம் வருமோ அத்தனையும் சொல்றார் சுவாமி இதையெல்லாம் நீங்க இன்பத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பதியம் பூரா சொல்வேன் குற்றங்கள் எல்லாம் அறுத்து விட்டாலே நன்மை வந்து சேரும் தானே அல்லவா ஆமா நஞ்சனே கண்டன் விட வன்னி கொன்றை முடிமை அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்கிணிகரே வால்வரி அதளதாடை வரி கோவணத்து வடபாதனோடுமுடனாய் நான் மலர் வந்தே கொன்றே நதிசூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேடல் கொடு கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக வேணமான ஒப்புள முளை நம்ம ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைபார் ஒப்புளமதியோர் புகுந்ததனால் எப்பொழுது குளிரும் பாதம் மிகையான பிக்கும் வினையான வந்து அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரமற்றேயவே பல பல வேடமாகும் பரன் தாரிபாகன் பசுவேர் மங்கமரமன் தலைமகளோடு இருக்கும் முடிமே நினைந்து எழுடவே புகுந்த அதனால் மலர் மிதையோனும் ஆளும் மறையோடு தேவாலமான பலவும் அலை கடல் வேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பொத்தவர் குடலியோடு விஷயத்து நல்கு குணமாய வேட விகிதம் மத்தமும் மதியும் நாகம் முடிமேரணிந்து என்னுடனே புகுந்ததனா எப்பொழுதும் எப்பொழுது குடியிருப்பான மிகையான விசாமியாக வந்து நடிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல வேறுபட பாரமாகும் பரம் நாரிபாகன் பசுவேறு மங்களபரமன் தலைவர்களோடு இருக்கு முடிவேல் என்று என்னுடனே புகுந்ததனால் மலன் விதையோனும் பாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலமும் அலைகளல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல மிகவே கொத்தலர்கர்குடலியோடு இசையற்கு நல்கு குணமாய வேட மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தரோடு அமனை வாதில் அடிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மையிடமே அத்தகைய நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்கே தேனவர் பொடில்கோடாலை விளை தன்னல் துன்னி வன செம்போனெங்கும் நான்கனாதி பிரமாபுரத்து மறையான ஞான முனிவன் தானூறு கோளும் நானும் அடியாரை வந்து நலியாவன் நலியாத வண்ண உரை செய்யான சொன்னாரை சுவாமியினுடைய திருவாக்கு தானூறு கோளும் நாடும் அடியாரை வந்து வண்ணம் உசையான சொன்மாலை ஓதும் அடியார்கள் மாநில அரசாள்வர் நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கெல்லாம் நன்மை வரட்டும் என்று இந்த திருப்பதியத்தை நான் ஓதிவிட்டேன் அடுத்து இப்ப நன்மையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திருப்பதியத்தை திருப்பதியம் ஓதுதல் என்பதுதான் ராஜராஜ சோழனுடைய முயற்சி திருப்பதிய விண்ணப்பம் என்று பல கோயில்களிலே நாற்பது ஓதுவார்களை வைத்து செய்தார் என்பது வரலாறு ஒரு ஓதுபார் இப்ப நீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மை கிடைக்கட்டும் இந்த புத்தாண்டுல என்று சொல்லி நான் இந்த கோடரு திருப்பதிகத்தை ஓதிவிட்டேன் அடுத்தது உங்களுக்கு உலகத்தில் நாம வாழ்வதற்கு செல்வம் அடிப்படை இல்லையா ஆமா சொல்லுவ அப்பறவி கடும் துறவி அவருக்கு கிடைத்த செல்வம் எல்லாம் வாரி கொண்டு போய் குப்பையோடு கொட்டி விட்டார் என்று வரலாறு பெரிய அவர் என்ன சொல்றார் மாடுதான் இல்லனில் உங்கள்கிட்ட தேவாரம் இருந்ததுன்னா வீட்டுல போய் படிச்சு பாருங்க நான் சொன்னது சரியா இருக்காங்க மாடுதான் இல்லனில் மானுடர் பாடுக்கிறார் அவருவலை சிவனிய திருட்டு போய் என்ன சொல்ற மாடு என்பது செல்வம் செல்வம் யார்கிட்ட இல்லையோ அவன் பக்கம் யாரும் போக மாட்டான்னு எழுதி ஆக அவ வாழ்வதற்கு செல்வம் அடிப்படை இல்லையா ஆமா ஆனால உங்களுக்கு செல்வம் நிறையா நிறைய இருக்கட்டும் என்று ஒரு திருப்பதிகம் நான் இப்பொழுது ஓதப்போகிறேன் விநியாக சம்பந்த மூர்த்தி நாயனார் இந்த பதிகத்தை ஓதுன உடனே ஆயிரம் பொன் கொண்ட மூட்டை ஒன்று கிடைச்சதாக வரலாறு அவருக்கு தானே கிடைக்கும் அவர் பாடி வச்ச பதிகம் இருக்கு இப்ப நாம ஓதுனா இப்பவும் நமக்கும் கிடைக்கும் நிச்சயமாக ஆமா நான் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் யார்கிட்டையும் கடன் வாங்கினதே கிடையாது எழுபத்தி வயசு வரலயும் நான் சிவன் கோயிலுல போய் சிவன் கேட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப நீடி சொன்னா போயிட்டியோ இல்ல என் குடும்பத்துக்கு வேண்டிய அளவுக்கு அவன் எதுவும் நிறைய இருந்தா துன்பம் ஆமா செல்வமும் நிறைய இருந்தா துன்பம் கல்வியும் நிறைய இருந்தா துன்பம் எதுவும் அளவுக்கு மேலே இருந்தா துன்பம் நிச்சயமா நிறைய பணக்காரன் இருக்க தூங்க முடியாது ஆமாம் கிடைக்காது அல்லவா அதனால வேண்டும் அளவுக்கு அந்த உங்களுக்கு செல்வம் கொடுக்கட்டும் என்று அந்த திருப்பதிகத்தை நான் இப்பொழுது ஓதிவிடுவேன் குறைவில்லாத இருக்குமா அந்த திருப்பதியத்தை ஓதினார் நிச்சயமாக எனக்கு அப்படித்தான் வீட்டுல ஒரு பை வச்சிருக்கேன் கொண்டு வச்சிருச்சு நான் சொல்ல முடியும் இன்னொருத்தருடைய வாழ்வையை நான் கணக்கிட முடியாது இன்னொருத்தொரு வாக்கையை நான் கணக்கிடுவதும் தவறு அல்லவா ஆனதுனாலே நான் எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கடனே வாங்கினது கிடையாது நான் திருக்கோயில போய் பாடி விடுவேன் எனக்கு வேண்டியது என்ன எனக்கு வேண்டியதுக்கு குடும்பத்துக்கு வேண்டியது அவன் கொடுத்துட்றான் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டிய வரைக்கும் கொடுக்கட்டும் வேண்டி இந்த திருப்பதிகத்தை நான் இப்பொழுது ஓதி செய்து ரிணும் என கடன் சொவேடுதடு நஞ்சை மேடரில் அடகிய வேதியே கிளரினு தடரின் என தொடரி கடல் தொடுதடுவே சடல் தனி நம்மு முடு இந்த பதியத்துல சொல்ற கருத்தை நமக்கு நல்ல கவனிக்கணும் எனக்கு எந்த இடப்பாடு வந்தாலும் எந்த விதமான கடைசி வந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன் முடியுமா நம்மளால முடியுமா ஏதோ கொஞ்சமாவது வருந்தினும் உன கடல் விடுவேன் தாழிடம் தடம்புணல் தயங்கு சென்னி போழிடம் அதிவைத்த புண்ணியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவகொன்றமா அதுவோ உனது இன்னர் உள்ள ஆவல்துறையனே கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மா தூக்கத்தொலையும் சரி விழித்துக் கொண்டிருக்கும் சரி தான் உன்னுடைய வழிபாட்டை நான் மறந்தவன் இல்லை திருஞான சம்பந்தர் சொல்லுகிற சொல் இல்லையா ஆமா உன்னை மரவினும் வழிபதல் மரபே நம்ப உணல் விரிநரும் கொண்ட இப்போதனின் இந்த கணலரி உணல் கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதுண்ட மக்கில்லையே அதுவோ உனது என்னள் ஆவடு துறையரனே உங்களோட உயர் தோன்றிடணும் அம்மலடியலாளர் அச்சாது என்ன கைமல்கு ஒரு சிலை கணை உண்டினால் கும்மதில் ஏறியிட முடிந்தவனே இதுவோ எமையாளுமார் அதுவோ உனது என்னருள் ஆவடு துறையரனே கந்த வெண்பொடியலி சங்கரனே இதுவோய் வியாழ்மாறிவதில்லை ஏன் அதுவோ உனது என்ன ஆவல் துறையரனே எப்படும் பிறவியோர் விளைவரின் அடியாது என்ன ஒப்படை ஒருவனை அப்படி அடல் எட விழித்தவனே இதுவோ வியாழ்மாறிவதொந்தமக்கில்லை ஏன் அதுவோ உனது இன்னருள் ஆவல் துறையரனே பேரிடர் பெருகியோர் விளைவரின் சீருடை கடலனார் சிந்தை இது ஒண்ணு நம்ம சமுதாயத்துல என் பேர்ல யார தவறா எண்ண கூடாதுக்கரசவாரம் ஒன்று திருவி தேவாரம் அவனுடைய திருவடியை சிந்திக்க முடியாதுன்னு எழுதி விட்டார் எல்கே முத்து இருக்காரு போல் இருக்கீங்க ஆமா எடுத்த எடுப்பு எழுதினது சிந்திப்படுத்தபடி சிந்திப்பட்டு அவனுடைய திருவடியை சிந்திப்பவர்க்கு அப்படின்னு ஒண்ணு தொடங்குற சிந்திப்பவருக்கு அப்போ இந்த வினைவயத்தால் இவன் சிந்திக்க முடியாதவன் விட்டுவிட்டாலும் இந்த வினையையும் வென்றுவிட்டு ஒருத்தன் நினைச்சு விடுவானேயானால் என்று நாம பொருள் பண்ணணும் அப்படித்தான் நான் பொருள் பண்றேன் நீங்கள் என்னமா பொருள் பண்றீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா சிந்திப்பறியன ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவனித்து நின்று பலதினை தீர்ப்பன பாம்பு சுத்தி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரு அடித்தளமே என்பது பாட்டு ஆக இந்த வினையையும் வென்றுவிட்டு சிந்தனை செய்து விட்டானே எனலாம் அவனுக்கு பலிக்கும் என்பது நாவுக்கரசருடைய எண்ணம் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய என்ட்ரன்ஸ் பொருள் அதுதான் இல்லையா ஆமா பேரிடர் பெருகி சீரு அடிச்சு சொல்லிவிட்டார் அப்படின்னு அது அவருக்கு தான் முடியுமா என்ன அந்த வழியில் வந்த நமக்கு முடியும் அல்லவா நிச்சயமா முடியும் முயற்சி செய்தால் இல்லையா ஆமா கொய்ய நிறுவனர் பேரிடர் பெருகி ஒரு மணி வரையினும் சீருடை கடலார் சிந்தை இதையே ஏருடை மணி முடிகிற அவனே ஆறுடற்படவரை அடத்தவனே இதுவோ மேல் மாறியில் உன்னிலும் பதுப்பிலும் உறங்கினும் உன்னாரியலால் உரையாது என்ன முடியுமா பசியா இருந்தா கூட நான் ஒன்னு உன்னை பாடுவதற்கு ஒழிய மாட்டேன் சொல்ற சுவாமி முடியுமா அது அவர்களுக்கு முடியும் நாம தான் காலையில டிவன் மத்தியானம் சாப்பாடு நாலு மணிக்கு ஏதாவது ஒண்ணு அப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு ஒண்ணு நடுமத்துல ஏதாவது ஒருவல் இத்தனையும் நாம விரும்புறோம் இல்லையா ஆமா உன்னிலும் பதிப்பிலும் உறங்கினும் நின் உன்னலடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடியவிதா வரைவேன் அண்ணலும் அளப்பரிதாயவனே இதுவோய் விளையாடுமாறிவத மக்கள்லகையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு குறையரனே பித்தொடு மயங்கி ஓர் மனிவரிலும் அத்தா உன்னடியலால் அலற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தர்கட்கள் செய்து பயந்தவனே இதுபோய் விளையாடுமாறிவந்த மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு குறையரனே மே சொன்னுடை அருந்தமிழ் பாலை வந்த பாமி சொல்ற அது இது விலையுடை அருந்தமிழ் அப்படின்னு ஆமா நாம் பொருள் பண்றது இந்த தமிழ் விலை போகும் என்றுதான் நான் பொருள் பண்ணுகிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ உடைய மாலை வந்தார் விலையாயின நீங்க போய் முன்னவர் விய நுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலே என்பது இந்த திருப்பதி இந்த திருப்பதியற்ற திருநாசம் மன்றமூர்த்தி நாயனார் திருவாவூர் துறையில ஓதனத்துக்கு அப்புறமா ஒரு பொன் மூட்டை கொடுத்தான் என்று வரலாறு அதற்கு அந்த பொன் மூட்டைக்கு பேர் உலவா கிழின்னு பேரு உலவானா கெடாத கிழின்னா திருட்டு போகாத மூட்டை என்று அர்த்தம் எடுக்க குறையாமல் இருக்கும் அந்த மூட்டை என்று பொருள் பண்ணுகிறார்கள் பெரியவர்கள் ஆமா இத கேள்விப்பட்டதிலிருந்து நமக்கு ஒரு மூட்டை கொடுத்தா என்ன அப்படி சாமி என்று நான் எண்ணினேன் கேட்டேன் சாமிய கொடுத்துட்டு தான் இந்த வயது கொடுத்துட்டு போமான அளவுக்கு அளவுக்கு மேல போச்சு பெரிய தொந்தரவு என்று ஒரு பேரு துறவிகளினால வெறுக்கப்பட்டது வெறுக்கை என்று ஒரு பேரு மாடு என்றும் என்றும் ஒரு பேரு பணம் என்றும் ஒரு பேரு அல்லவா ஆமா இந்த மாதிரி செல்வம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று நான் இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு நான் தேவார ஓதுகிறவன் வயதானவன் ஆனதுனால உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை வாழ்த்து விடுகிறேன் புத்தாண்டாக நாம எல்லோருமாந்து இப்பொழுது நமச்சிவாய மந்திரம் சொல்லுகிறோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நமவோம் இந்த இரண்டு திருப்பதியமும் உங்களுக்கு நான் இன்று ஓத வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வந்தேன் ஆக உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் நன்மைகள் எல்லாம் வர வேண்டும் என்று ஒரு திருப்பதியம் சொன்னேன் செல்வம் உங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும் என்றும் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னும் ஒன்று நான் இரண்டு நாளாக திருமூல திருமந்திரத்தை ஒலிப்பதிவில் செய்வதற்காக நான் அதை எடுத்து வைத்து எழுதி கொண்டிருந்தேன் நான் அதற்கு முன்னே பல தடவை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு நான் இனிமோ புதையல் கிடைத்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி இந்த ஆராய்ச்சியை படித்து பார்த்தேன் தூக்கி வாரி போட்டுடுது என்ன என்ன எழுதி இருக்கிறார்கள் திருமூலர் திருமந்திரம் தோன்றிய காலம் கி முநூறாவது நூற்றாண்டு கடவுளை ஏனே மதநூல்கள் எல்லாம் பின்னால வந்தது கிபிக்கு அப்புறமாக கி மு அறுநூறாவது நூற்றாண்டில் தோன்றிய தமிழக சேர்த்து வைத்திருக்கிறார் நம்பியாண்டார் பெருமானும் ராஜராஜ தோழனும் நமக்கு தேடி வச்ச சொத்து அல்லவா ஆமா அவர்கள் தேடி வைக்கலன்னா நமக்கு இந்த தமிழ் சொத்து நமக்கு கிடைச்சிருக்காது எழுதிட்டே வந்த போது இந்த தடவை நாம தமிழ்ச்சி சங்கத்தில வருஷப்பெருப்பண்ணி இந்த திருமூலருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கெல்லாம் சொன்னால் என்ன என்று எண்ணி ஒரு குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் முக்கால் மணி நேரம் நான் அதற்கான உங்களுக்கு நான் பாடிக்காட்ட இருக்கிறேன் முதல்ல வருகிற பாடல் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திருமூல்லர் திருமூலர் எழுதி வைத்தது நன்றாக இறைவன் படைத்தனன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் மூவாயிரம் ஆண்டு தமிழ் தபமிருந்து பெற்ற தமிழ் சிறுமூல திருமந்திரம் வரலாறு என்ன சொல்லுகிறது ஒரு ஆண்டு தபத்துல இருப்பார் நாம செத்த நாடி இருபது நிமிஷம் தியானத்துல உட்கார முடியல என்னால வீட்டுக்காரி கூப்பிடுற பால்காரி கூப்பிடுற அங்க என்ன சத்தம் கேக்குது இங்க என்ன சத்தம் கேக்குதுன்னு தியானத்துல புத்தி அங்கேயும் இங்கேயும் போகிறது என்ன பொறுத்தளவுல சொல்றேன் தியானம் என்று உட்காருவேன் அதற்குள்ள இந்த புத்தி எங்கெங்கையோ ஓடுகிறது இழுத்து கொண்டது நிறுத்த வேண்டிருக்கு இல்லையா தவமிருந்து பெற்ற தமிழ் மூவாயிரம் திருமூல திருமந்திரம் அவர் சொல்லார் என்னை நன்றாக இறைவம் படைத்தனம் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே தமிழ் செய்யுமாறே என்று சொல்லிவிட்டு எட்டாம் திரு முறை வரையிலும் ஏகதெய்வ கொள்கை தான் உணர்த்தப்படுகிறது ஆமா ஏழு திருமுறை தேவாரம் எட்டாம் திருமுறை திருவாசகம் அதுவரையிலும் சிவன் ஒருவனே பெரிய தெய்வம் என்று உணர்த்தப்படுகிறது அல்லவா நான் பல தடவை உங்களுக்கு நான் நினைவு அதுல இன்னும் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் சிவன் பெரிய தெய்வம் என்று சொல்லலாம் ஆனா இன்னொரு தெய்வத்தை இழப்படவில்லை இது மிக முக்கியம் நான் பெரியவன் என்று நான் எண்ணிவிடலாம் இன்னொரு அவன் எண்ணிவிடக் கூடாது எட்டாம் திருமுறை வரையிலும் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது ஒன்று ஒன்பதாம் திருமுறை வரும்போது முருக வழிபாடு வருகிறது திருவிசைப்பாவிலே முருக வழிபாடு வருகிறது ஆனால் விநாயகர் வழிபாடு வரவில்லை பத்தாம் திருமுறை வந்தவுடனே திருமூல தேவர் விநாயகருக்கு பாடல் செய்து வைக்கிறார் ஐந்து கரத்தனே ஆனே முகத்தனே கிந்தில் இளம்பிரை போலும் எகத்தனே ஐந்து கரத்தனே ஆனே முகத்தரை சிந்தில் இளம்பிரை போலும் எத்தனை நந்தி து இங்க சிவன் இது தொகுப்பு திருமூலர்ல தொகுப்பாட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் நந்தி அருளாலே உங்களுக்கு தெரியும் திருமூலருக்கு சுந்தரநாதர் என்றுதான் பெயர் அல்லவா ஆமா இந்த ஆக்களை அவர் பசுவை மேய்த்தவன் தான் மூலம் இந்த தன்னுடைய உயிர் அந்த மூலனுடைய உடல்ல சேர்ந்ததுனால மூலனாக விட்டார் சுந்தரனாவர் இந்த பேர் மறைந்து விட்டது இல்லையா ஆமா நந்தி அருளாலே மூலனை நாடி நந்தி அருளாலே சதா சிவன் நாயினே மூலன் உரை செய்தாயம் தமிழ் இதை கேட்கும் பொழுதே உங்களுடைய சிந்தையை கிமோம் ஆறாவது நூற்றாண்டுக்கு கொண்டு விடுங்கள் தேவாரத்தில் கூட இவ்வளவு எளிமையான சொற்கள் இல்லை கிபி ஏழாவது நூற்றாண்டிலே தோன்றிய தேவாரத்தில் கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணத்தை நான் நான் மாற்றவோ அல்லது தடை சொல்லவோ நான் தயாராக இல்லை மூலன் அருளாலே மூலன் அருள் செய்த மூவாயுதம் ஞானம் அறியவே நந்தி அருளிய அருள ஞானம் கரியவே நந்தி அருளவு காலை எடும்பு கருத்து அறிந்து ஓடிடும் ஞான தலைவனே நன்றி இந்த உயிருக்கும் சிவனை பற்றுவதற்கு பாலம் ஒரு வழி இந்த திருப்பாடலும் இசையும் அல்லவா என்னத்தைதான் நாம தனியா போய் நின்னாலும் அந்த சிந்தை அங்கே போய் சேருவதற்கு இல்லை அதனால தான் தமிழை பாடி வைத்தார்கள் றை செய்த மூவாயிரம் தமிழ் கூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் கூலன் உரை செய்த முப்பது உபதேசமான நூத்தி சில்ல பாடல் இருக்கிற நல்ல வேலையா போச்சு தேவாரத்தில் அழிவு காணி திருவாசகத்தில் அழிவு இல்லை தேவாரத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா அது போல இந்த மூவாயிரம் தமிழும் இருக்கிறது இன்னொரு நூறு பாட்டு கூட இருக்கு நம்ம சொத்து இல்லையா நம்ம தமிழ் அது இல்லையா காப்பாற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள் நமது பெரியவர்கள் இல்லவா ஆமா அப்படி அடுத்தது சிவ என்ட சிவினைவினை சிவ சிவ என்ட தேவருராவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே அரியது ஒன்று இல்லை அரிய ஒன்று மாந்தாங்க வெற்றி வேல் முருகனுக்குன்னா அரோகரான்னு ரொம்ப பேர் சொல்ல மாட்டான் எத்தனை மேடம் சொல்லி பாக்குறேன் அரோகரான்னு சொல்ல மாட்டேன் ஏன் அரகரை போயிடும் அர்த்தம் சாமி அப்படித்தான் சொல்றார் அரகரை என்ன அரிய ஒன்று அரகரை என்ன அருகிலர் மாந்தர் அரகரை என்ன அமரர் ஊங்க அவர் அரகரை என்ன அரும் பிறப்பு நெருப்பு காற்று ஆகாயம் இதனாலதான் இந்த உலகம் இந்த உடம்பும் மண்ணு தண்ணி நெருப்பு காற்று ஆகாயம் இல்லையா ஆமா பெரியவர்கள் இந்த அஞ்சுக்கும் அஞ்சு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள் ஐந்து ஊரை வைத்திருக்கிறார்கள் மண்ணுக்கு திருவாரூர் திருவற்றியூர் காஞ்சிபுரம் மூன்றையும் சொல்லுவார்கள் மூன்று சாமியும் மண்ணால் ஆகியது சரி மூன்று மன்னால் ஆகியது இது எது ஒத்தி அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூர் ஒத்தி என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் நம்ம மண்ணில் ஏதேன்னு ஒரு தகராறு வந்ததுன்னா அவனை தங்கணும் இல்லையா ஆமா சரி தண்ணி நம்ம ரத்தத்திலயோ அதாவது தண்ணியில ரிப்பேர்னா திருவானைக்காய் தான் சேர்க்கணும் ஆமா அதற்கு தெய்வம் திருவானைக்காவில் இருக்கிற கடவுளை தான் ஒரு காலத்துல திருவானைக்காவில பாத்தீங்கன்னா தண்ணி அந்த சிவலிங்கமே பாதிக்கு மேல மூழ்கி போயிடும் இப்போ அப்படி இல்ல அது நம் விலை பயனோ நாட்டின் பயனோ என்னமோ இப்ப தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது நமக்கு இருக்கிறது போர் வச்சிருக்க நம்ம இருக்கு கடவுள் தண்ணியில ஏதாவது தகராதுன்னு சொன்னா திருவானைக்காய் கடவுள்தான் கேட்கணும் சரி நீ கேக்குறியா என்ன கேட்கறீங்களா நிச்சயமாக நான் ஒரு சின்ன வீடு வாங்க சின்ன வீடுனா நீங்க ஏதாவது பொருள் போறீங்க இன்னைக்கு அப்படி இல்ல வந்துடுச்சு சின்ன வீடுதான் அளவுல வாங்கினேன் அது ஒரு கிணறு கிணறு இருக்க வாங்கிட்டு தண்ணி இல்ல கடவுளே அந்த வீடு ரொம்ப ரிப்பேர் ஆன வீடு ரிப்பேர் செய்து நான் கூடி போகணும் அப்ப அங்க ஒருத்தனை கேட்டேன் ட்ரம்மு வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறான் அதை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வேலை செய்யறா ஒரு ட்ரம் தண்ணி கை கால பத்து பத்து ரூபா போயிடும் கடவுள் வந்தாரு மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒரு வாரம் மழை சேர்ந்தா போல அடியோ அப்படின்னு அடிச்சது கணத்தை தண்ணி வந்து இன்னைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு தானே அனுபவம் சொல்ல முடியும் இல்லவா காலையில எழு முதல் பக்கட்ல தண்ணி விடும் போது மறைகளாயில நான்கும் மற்ற பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திட திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூங்குணல் ஆனை காவுடை ஆதியை நாளும் இறைவன் எந்தடி சேர்வார் எம்மையும் அருடையாரேன்னு சொல்லித்தான் தண்ணி மொழுவன் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு உடம்புல நெருப்பு நெருப்பு இல்லன்னு சொன்னாதான் போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா ஆமா தொட்டு தானே பாக்கறான் தொட்டு தடவின்னு வருகிறது பாட்டுல பாக்கறான் சூடு இருந்தா சரி இல்லாட்டி போனா சரி சூடு உண்டாகறதுக்கு கொண்டு போய்டுவோம் இல்லையா ஆமா சூட்டுக்கு கடவுள் தான் கடவுள் தான் திருவண்ணாமலை தேவாரத்தை திருவண்ணாமலை கடவுளை திருக்காலத்தி கடவுள் ஆகாயத்திற்கு சிதம்பரம் இதத்தான் சாமி சொல்ற ஐந்து எடுத்து ஐந்து பூதம் படைத்தன அஞ்செழுங்கினன் அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே கடராஜாவினுடைய உருவம் ஐந்தெழுத்து என்று சொல்வார்கள் இல்லையா நாம சிவாய் சொல்வார்கள் அல்லவா அவருடைய திருவுருவமே அஞ்செழுத்து என்று சொல்லப்படுகிறது அப்புறம் அடுத்தபடி நமது சமுதாயத்திற்கு திருநூறு தான் மிக முக்கியம் என்று பேசப்படுகிறது ஆமா ருத்ராட்சம் என்பது பின்னால்தான் சொல்லப்படுகிறது தேவாரத்துல திருநூற்றுக்கென்று ஒரு பதினோரு பாட்டு இருக்கிறது ருத்ராட்சத்துக்குன்னு பாட்டு இல்ல ருத்ராட்ச மகிமை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அதுலதான் அது வருகிறது ருத்ராட்சம்னா என்ன அர்த்தம் ஒரு திர அச்சம் சிவனுடைய சிவன் அச்சம் கண் சிவனுடைய கண் மணி என்று இதற்கு பேர் கண்மணி என்று ஒரு பேரு ருத்ராட்சத்துக்கு திருநீர் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று பெரிய புராணத்தில் வருகிறது இன்னைக்கு நாம பாக்கிற திருநீர் எல்லாம் அது அப்புறமா பாத்துக்கோம் திருநூர் என்பது பசுஞ்சானத்திலிருந்து சுட்டு பூசிக்கிறது தான் திருநீர் சொல்லிவிடுறது அது எப்படி எடுக்கணும் எப்படி பூசணும் என்றெல்லாம் வருகிறது பெரிய புராணத்தில் பசுஞ்சானத்தை சுட்டு பூசிக்கொள் அதுதான் விபூதி சரி சுட்டு எடுக்கிற விபூதியை எதுல வைக்கிறது நமது திருமுறைகள் அதெல்லாம் வகுத்து வைத்து சொல்லிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆமா சரி தங்க டப்பா நினைக்கலாமா எல்லாரையும் அது பேரப்படி அங்க போக அது ரொம்ப கொஞ்சம் இல்லையா ஒரு குருநாதனை அடுத்து அந்த உபதேசம் கேட்டுக்கணும் சரி அது முடியாது நம்மளால எல்லாரையாலையும் முடியல ஏதோ நாலு தடவை ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்து அவன் குருநாதன் ஆயிடுறான் அவன் மாலை போடுறான் எடுத்து கொடுக்கறான் அவன் குருநாதனாக ஆகிடுறான் நம்ம கிடையாது அடுத்து செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தா ஆயிரத்துல பத்து பேருக்கு கூட முடியாமல் போயிவிட்டது அதனாலதான் ஐந்தடுத்து ஓதுதல் என்பது நமது மரபுல குறைந்து விட்டது என்பது என்னுடைய அபிப்பிராயம் நான் உபதேசம் கேட்டவன் நான் அஞ்சு வருஷம் உபதேசம் கேட்டு ஜமம் பண்ணிட்டனா நான் இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்ணலாம் என்று ஒரு நெறி வந்து விட்டது ஆனால் எல்லாருக்கும் அது வந்து இருக்கும் அது இல்லாததுனாலதான் அது பரவவில்லை என்று என்னுடைய அபிப்பிராயம் அது அப்புறமா பார்த்துக் கொள்வோம் ஆக அந்த விபூதியை சொல்லும் நீ நமச்சிவாய என்று பூசிக்கொள் நாவுக்கரசன் நாவுக்கரசன் சொல்றார் நமச்சிவாய என்று பூசிக்கொள் என்றுதான் சொல்றார் சுவாமி அமற சடரலல சந்திரன் சடையில் வைத்த சங்கரம் தாமவேதி اندرத்து அமரர் பெம்மான் ஆன் நல் வேயூர்தியாந்தா મંદિરம் நமச்சிவாயாகே நீர் அனிய பெற்ற பூஜை பூசிக்கிறது வந்துடுத்து எடுக்கிற சரி பூஜை எடுத்து பூசும் போது நமச்சிவாய என்ன சிரமம் வாய் கொடுத்து இருக்கிறான் நமச்சிவாயும் பூசி விடு அவதானே மந்திரம் நமச்சிவாயுட்டேனால் வெந்தரும் வினையும் நோயும் உன்னுடைய வினையும் நோயும் அருந்துவிடும் நோய் என்பது இங்க உடற்பி மாத்திரமல்ல உயிர்ப்பிணியும் சேர்த்து இல்லையா ஆமா வெண்பு அரும் வினையும் நோயும் விறகி தந்தே இன்னொன்னு சிவாய நம்மை என்றும் பூசிவிடு என்றும் வருகிறது கரு கருவாய்க்கிடும் உன் கடலேனையும் கருத்து தெரிந்து உண்டும் பகிர்ந்தேன் உணகருளால் உணகருள்தான் இருக்கிறது இந்த சிவாயணம் சொல்லாததற்கு காரணமும் இந்த விபூதி அவன் பூசிக்கொள்ளாததற்கு காரணம் அவனுடைய அருள் இல்லை என்றுதான் அவன் விட்டுண்ணும் இல்லையா ஆமா கருவாய்க் கிடந்து உள் கடலே நினையும் கருத்து உடையேன் குருவாய் தெரிந்து உன் அண்ணாவும் பயின்றேன் உரதருளால் சிவாயம் நம என்று நீர நின்றேன் உரதருளால் சிவாய நமையன்று நீர நின்றேன் கருவாய் சிவகதி ஈ பாதிரி புலியூரனே அப்பர் திருமுறை காட்டுகிற வழி மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது செந்த ஒரு வாழிப்பங்கன் திருநீரே என்றும் பூசிவிடலாம் இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்றதுக்கேந்தரித்தான் இந்த பத்து வார்த்தை யார் போறோம் இல்லையா நமாச்சி நமச்சிவாய என்று சொல்ல முடியாதவன் சிவாயணம் என்று சொல்ல முடியாதவனா இந்த பத்து வாரத்தை சொல்ல போற சிவாயணும் போட்டவனை மகிமையில என்ன சொல்லப்படுகிறது இப்ப திருவிட்டு பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டினேன் நிறைவூட்டினேன் தான் தெரியாததை நான் சொல்லிவிட்டேன் என்று நான் என்னவே மாட்டேன் என்ன விட உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றுதான் நான் எண்ணுகிறேன் ஆமா ருத்ராட்சத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது ருத்ராட்ச மகிமை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அதை எடுத்து பார்த்தேன் சொன்னா ஒரு ரெண்டு ரூபா ஒரு அஞ்சு ரூபாய் குடுத்தம்னா ஒரு பொட்டலம் கொடுத்துறான் அது விபூதி தானாங்கறத அப்புறமா பாத்துக்கோ அஞ்சு ரூபாய்க்கு குடுத்துறான் சரி இப்ப இந்த ருத்ராட்சா இந்த ருத்ராட்சால இருநூறு ரூபாய் குடுத்து வாங்க வேண்டும் இன்னொரு ருத்ராட்சம் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ருத்ராட்சம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இயக்கம் கூட இருக்கு இல்லையா அதுக்கு தேவையான பாடல் இல்லை அந்த ருத்ராட்சி மேல என்ன சொல்லப்படுகிறது ருத்ராட்சம் போட்ட ஒருவனை கரடி புலி சிங்கம் நாகம் போன்றது கிட்ட வராது அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க நீங்க நினைக்கலாம் எட்டு மாடியில் இருக்க கரடியும் புலியும் விட பொல்லாத நாகத்தை விட பொல்லாம அதுதான ஒரு நாள் கிடைச்சா தான் ஒழிஞ்சு போயிடுவான் தினம் தனம் கடிச்சுக்கிட்டே இருப்பான் பெரிய ரோமில் இந்த நாகத்தை போனவங்க எட்ட போனா சரிதான் இல்லையா ஆமா சுவாமி அதைத்தான் சொல்லுகிறார் திருநத்தை பத்தி திருமூலர் சொல்லுகிற கருத்து அபூர்வான கருத்துக்கள் கங்காளம் பூசும் கவச சிறுநீர் பூசிக்கொண்டிருக்கிறான் இல்லையா ஆமா கங்காலம் பூசும் கவசத்திருநீச்சி மங்காவல் பூசி மங்காவல் பூசிலாம் அது பூசினதுனால ஒரு மகிழ்ச்சி வரணும் இல்லையா ஆமா அது வராது அது வரணும் நாம அல்வா சாப்பிட்டவனு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அல்வா சாப்பிட்டோம் வருதுல்ல அந்த மாதிரி விபூதி இட்டோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வரணும் அது வரணும்டா அப்படின்னு சொல்ற திருமூலர் கங்காரூசு கவசத்திரு நீச்சி மங்காமற் மகிழ்வீரே மகிழ்வி சிவச்சின்னத்தை அணிகிறதுல இவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரணும் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று தெரியும் பஞ்சாட்சரம் சொல்லுவதை நாம விட்டுட்டோமே ஆனால் ஒரு முக்கியமான ஒரு திருப்பணியில நான் ஈடுபட்டிருந்தேன் பகல் பூரா பணத்துக்காக அலைஞ்ச ஒரு திருக்கோயில் திருப்பணிக்காக பகல் பூரா அணிஞ்ச இரவு வீட்டுக்கு போனேன் அங்க போய் பணம் வாங்கணும் அவன்கிட்ட கேட்டோம் அவன் சொன்னான் இவன் கேட்ட இவனை சொன்னான் அவனு பார்த்தது ஏதோ உணவு கிடைச்சத சாப்பிட்டு படுத்துட்ட அலுப்புல இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த பஞ்சாட்சரை என்னை எழுப்பி விட்டுட்டு டே இன்னைக்கு நீ பஞ்சாட்சரம் சொல்லவில்லை ஆயிரத்தி எட்டு அப்படின்னு முடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்த உடம்பெல்லாம் விட வெடுத்து போச்சு படுக்கையில உட்கார்ந்தபடியே ஆயிரத்தட்டு சொல்லிவிட்டு மறுபடியும் எட்டு பஞ்சாட்சரம் எனக்கும் தலைக்கு மேல வேலை இருக்கிறோம் பஞ்சாட்சரம் சொல்லணும் எண்ணம் இருந்தால் சொல்லிவிடுவோம் சுவாமி சொன்னார் பட்டினத்தழிகள் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகின் இல்லா பிழையும் நினைப்பிழையும் நின் அஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தழ்வாய் கட்சியே கம்பதி ஆமா அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை என்று சொல்லுகிறார் அதுபோலி மகை வீரே நீ போன ஜென்மத்தில் செய்த வினை இத்தனை ஜென்மாவுக்கு முன்ன செய்த வினை இப்ப செய்துகிற வினை எல்லாமே போய்விடுமா நீ விபூதியை பூசிவிடு மூவாயிரம் ஆண்டு தவம் இருந்து பெற்ற தமிழ் சொல்லுகிறது இந்த நீதியை ஆமா மங்காவீரே தங்காவினைகளும் சிவகதி சிங்காரமான திருப்பதி சேர்வி கவலை அவருக்கு என்னையா கவலை அவருக்கு சிவன் அருள் கிடைத்து விட்டது போய்கிட்டு இருக்கலாம்ல நமது பரம்பரையில் வருகிறவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் அவர் ஆமா அதான் எழுதி வச்சர் கங்காளம் பூசி கவசத்திறேன் மங்காவல் பூசி மகிழ்வீரே கங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி தேவீரே இந்த உடம்ப வச்சுத்தானே எல்லாமே அல்லவா எஸ் ஜி கிட்டப்பானு ஒரு பாட்டுக்காரர் இருந்தார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு புத்தகம் வெளியாயிருக்கிறது ஒலி நூல் என்று அதற்கு பெயர் ஆர்கே விஸ்வநாதன் என்பவர் எழுதியிருக்கிறார் அது எனக்கு பாடம் நாம் கல்லூரியில படிக்கும்போது இசைக்கல்லூரியில படிக்கும்போது சாரீரம்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதுற எஸ் ஜி கிட்டப்பாவை போன்று ஒரு சாரீரம் இந்த உலகத்தில் இனிமே தோன்றாது எழுதி அவருடைய ரெக்கார்டு இருந்தா போட்டு கேட்டு பாருங்கள் கடவுளே கடவுள் அவர் இருபத்தி ஒன்பதாவது இறந்து விட்டார் இருபத்தி வயசு நினைச்சிருப்பாரா அப்படி ஒரு சாரீரம் கிடைக்குமா நினைத்திருந்தாரே ஆனால் இந்த உடம்பை அவர் அழித்திருக்க மாட்டார் ஆமா அழித்துதான் அழித்து விட்டார்னு தான் நான் சொல்லுவேன் ஆமா ஆமா அதை சொல்றார் எத்தனையோ பேர் உடம்பை அழித்து விட்டார்கள் அதை சொல்றார் உடம்ப உடம்பாரியில் உயிராரழிவர் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்க்கிறதுன்னு ஒரு நெறி இருக்கிறது அல்லவா ஆமா சில யோகாசனங்கள் யோகாசனம்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க கிடையாது இந்த நாட்டுல யோகாசனம் எல்லோரும் போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த கண்டிப்பா இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இழுத்தே மூடிவிடணும் தேவையே யோகாசனம் என்பது என்ன இரத்த ஓட்டம் அது ஆமா ரத்த ஓட்டத்தைத்தான் உண்டாக்குகிறது அது ஜவஹர்லால் நேரு தினந்தோறும் யோகாசனம் போடுவார் அவர் பங்களாவில் அந்த படமேர் இல்லையா யோகாசன பயிற்சி தான் உடம்பை வளர்க்கிறதுக்கு வழி நிச்சயமாக எந்த மருந்திலேயும் அதை வளர்க்க முடியாது நான் யோகாசன பயிற்சி உடையவன் ஆமா இந்த வயசிலேயும் நான் திடம்படத்தான் இருக்கிறேன் காரணம் உடம்பை வளர்த்துக் கொள்ளணும் ஆமா அதுக்காக வந்து நிறைய சாப்பிட்டாத்தான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது யோகாசன பயிற்சி உடற்பயிற்சி செய்தால் நிச்சயமாக உடம்பு திடமாகவே இருக்கும் அதத்தான் சாணி சொல்றது உடம்பை வளர்த்து உபாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பினை முன்னம் இழுத்து என்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமா கோயில் கொண்டான் என்று உடம்பிலே யான்irந்து ஓம்புகின்றேனே சிவ பூசை செய்வது என்பது அனுட்டானமே பண்ண முடியலங்கும் போது சிவபூசை எங்க செய்ய போறான் இல்லையா அதற்கு பல கிரியைகள் தேவைப்படுகிறது இந்த அனுட்டானம் செய்வதற்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு மேல போய் அரை மணி நேரமாவது நிச்சயமா தேவைப்படும் கேட்டு பாப்போமா இங்க இருக்கிறவங்கல எத்தனை பேர் சிவபூச பண்றவங்க கேக்கலாமா வேண்டாம் இந்த விஷ பரீட்சை நமக்கு தேவையில்லை அதுக்கு ஒரு சின்ன வழி சொல்றாரு அதுக்காக நீ உங்க வீட்டுல ஒரு படம் இருக்கா ஒரு பச்சிலை ஒரு பச்சிலை என்பது வேற ஒரு பொருள் சொல்றாங்க அது வச்சனும் அப்புறம் பாத்துக்கலாம் ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி அவன் திருவடியில் வைத்து விடு ஆமா நான் தென்னந்தோறும் சிவபூசை பண்றவன் தான் சிவப்பூச எடுத்துட்டு போக முடியாது வெடியூர்லாம் என்ன பண்ணுவேன் வெத்தல பாக்கு போடுவேன் அத கிள்ளி வச்சு சிவனாக நினைச்சு அந்த வெத்தல பாக்கியே சாமி தள்ளி வச்சு ஒரு கும்பிடு போட்டு திருமூலர் சொன்ன மாதிரிதான் நான் செய்து விடுவேன் வெடியூர் போனா இந்த சலுகையை வச்சுக்கிட்ட எப்போதும் சலுகையை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது சலுகையை சட்டமாக்கிறான் இப்போ எந்த சலுகையில் சட்டமாக்கி விடுறான் அது ரொம்ப தப்பு ஆமா அதான் சொன்ன சாமி யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை சரியாது முடியலையா அந்த தருமம் செய்ய உன்னால முடியலையா யாவற்கு மா பசுவுக்கு ஒரு வாயுரை நாட்டுல ஒரு படம் இருந்தது இப்ப அந்த படம் எல்லாம் குறைஞ்சு போச்சு பசுவின் படத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த தெய்வம் எந்தெந்த குடிகொண்டிருக்கிறது அந்த படத்தை பாத்தீங்கன்னா நாம பசுவை அடிக்க மாட்டோம் ஒரு பிடி புல்லை கொடுத்து விடு ஆமா யாவர்கோ கைப்பிடி பெரியவங்க சாப்பிட்டாங்க குழந்தைகளையோ பேரம்பேத்தியவோ அல்லது துறவிகளா இருந்தா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பிடி சோறு கொடுப்பாங்க ஆமா நான் வாங்கி சாப்பிட்டேன் திருப்பூர் குடி இருந்தேன் நான் என் தேவார பாடசாலைக்கு அடுத்தது எங்க வீடு எங்க அப்பா தேவார பாடசாலையில கண்டகப்படியா இருந்தார் அதனால தேவார பாட அங்க ஒரு சாமியார் இருந்தார் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடும் போது அங்கே இருந்து கூப்பிடுவார் தமிழாதோடு பிடி சோறு நெய் சோறு என் கையில கொடுத்துருத்தான் சாமி சொல்ற யாவற்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி இது மூணு முடியலையா இது மூணு முடியலையா கொஞ்சம் பேசறத கொஞ்சம் இன்பமாத்தான் பேச இன்னுரை கொஞ்சம் அன்போடுதான் பேசிவிடையா ஆமா இனிய உளவாக இன்னாத கூறல் தனியின் காய்கவந்த ஒரு குருக்குறள் இருக்கு நான் ஒரு நாள் இந்த தாம்பரத்துல நின்ன கொஞ்சம் லேசா தூரல் போடுது பொழுது போன வேலை நான் அறுபத்தாறு பஸ்ஸுக்காக நிக்கிறேன் அங்க ஒரு டிடிஆர் வந்தார் அவர் இந்த இதெல்லாம் குத்தி இருப்பாரு என்னோட இந்த இரவு வேளையில மழை தூரல் போடுது இப்படி விழுந்து புடுங்கிறான்னு சொல்லிட்டு இல்லையா நீங்க பிடிசி இருக்கீங்களே உங்களுக்கு தெரியுமே கேட்டு கண்ணு செய்யா தெரியும் அப்படிங்கிறான் எப்பா நீ பஸ்ஸையே சொல்ல வேண்டாம் நீ போய்கிட்ட சாமின் டே இவ்வளவு சத்தம் போட்டு சொல்ற அவன் ஓய் பெரியவர இங்கேயே நில்லு அறுபத்தாறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல சொல்லலாம்ல சொல்ல மாட்டானே அதுதான் சொல்ற யாவற்கு மாம் இறைவர்க்கு ஒரு வச்சிலை யாவற்கு மாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவற்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவற்கு மாம் இன்னுரைதானே மனித வாழ்க்கையில இந்த பஸ்க்கு பின்னாலெல்லாம் எழுதி வச்சிருக்க ஒரு கணம் எண்ணிப்பார் மனைவி கொடுக்கிற சுகத்தை விட மனைவி இன்பமாக இருக்குமா எண்ணிப்பார் பஸ்ல எழுதி வச்சிருக்கான் சாமியாத நல்லா கரெக்டா எழுதி வச்சிருக்க தவம் இருந்து பெற்ற தவ யோகி எழுதி வச்சிருக்கிறார் வீட்டில் மனைவி இருக்காடா இன்னூத்தி ஏண்டா பாதுகாப்பு ஆத்தமனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமரும் காளையரு ஆத்தமனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமரும் காளையரு காய்ச்ச பலாவில் கனி உள்ள மாட்டாவு இச்சம்பளத்துக்கு இடருற்றவர் பழம் என்பது இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த இல்லையா ஆமா அது பலா பழம் காக்கும் மேலையும் காக்கும் இவன் சாப்பிட்டு போயிடலாம் இந்த ஈச்சமரத்துல வந்து அந்த பழம் கீழே விடாது இந்த மட்டைகள்லாம் முள்ளு முள்ளா இருக்கும் ஏறி அந்த பரிசு பண்ணான்னா முள்ளெல்லாம் குத்தும் அது சதையும் ஒரு நூலளவுக்குத்தான் இருக்கும் அதுக்கு போய் வாயகிறான் இவன் என்ன பைத்திகாரத்தனம் சாமி ஒன்று எழுதி வைக்கிறார் கனிண்ண மாட்டாது ஈக்கம்பளத்துக்கு இடருத்தவரே இந்த வாழ்க்கையை எப்படி படம் பிடிக்கிறார் பாருங்க அவருக்கு என்ன கவலை தவம் இருந்தாச்சு சிவனருள் கிடைச்சு விட்டது கண்ணம் மூடிட்டு போயிட்டா இருக்கலாம்ல ஏன் எழுதி வச்சிருக்கிறார் எழுதி வச்சது மாத்திரம் இல்ல நமது முன்னோர்கள் அதை காப்பாற்றி வச்சாம் பாருங்க எத்தனை வழக்கம் சொன்னாலும் தகும் இன்னொருத்தருக்கு வறுமை வந்து விட்டது அதை எழுதுறாரு திருமூர சிமந்தத்துல வறுமை வந்து விட்டதுன்னா எப்படி இருக்கும் புடவை கிழிந்தது புடவை என்பது பெண்கள் கட்டியதுக்கு தானே நாம இப்ப நாம தீர்மானம் பண்றோம் கிடையாது புடையில சுற்றப்பட்டதெல்லாம் புடவைதான் போயிருந்த உங்களுக்கு கடை வச்சிருக்கேன்னு சொன்னாரு என்ன கடை புடவ கடை புடவை கடை வெறும் புடவைதான் வச்சிருப்பீங்களா புடவை கடை இடையில சுத்தப்பட்டதெல்லாம் புடவை என்று பெயர் புடவை கிழிந்தது வறுமை வந்து வேட்டி கிழிஞ்சுப்போம் அவ்வளவுதான் இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும் இந்த பக்கம் தச்சான இந்த பக்கம் கிழியும் புடவை கிழிந்தது வாழ்க்கை போய்ப்பு வாழ்க்கை என்ன அந்த ஆவேசமா சொல்றா சரிமா போயிட்டு வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலரான உனக்கு வேண்டிய மண்ணு நீ யாருன்னு அவனை கிட்டவே வரமாட்டான்டா தர்ம சாமி நானே அந்த பக்கம் வர்றாண்டோய் ஏதாவது கேட்டு போற அந்த பக்கமாக ஓடிப்பா அது என்ன மாதிரி அந்த தமிழ் அந்த படம் பிடித்து காட்டுறாரு பாத்தீங்களா கிடைக்குமா இந்த தமிழ் அடையப்பட்டார்கள் கொடை இல்லை கோள் இல்லை கொண்டாட்டம் இல்லை தட இல்லை நாட்டில் இயங்குகின்றார்கள் எப்படி நடப்பாங்க எத்த நாள் பத்னியோ எப்படி நடப்பான் நடக்க முடியுமா இவனால நடாட்டம் இல்லை நட இல்லை நாட்டில் இயங்குகின்றார்கள் ஏன்னொண்ணும் சாமி இந்த கடைசி நிலையை நமக்கு நினைவூற்றுற கூடி என்னடாது வருஷப்பிறப்பினை இதெல்லாம் சொல்றானே எண்ணி விடாதீர்கள் நாமது தமிழ் எப்படி இருக்கிறது என்று சுவைத்து பார்த்து விடுங்கள் நினைவூட்ட வேண்டிய கடமை எனக்கு அதற்காக சொல்றதை தவிர இது வருஷப்பிறப்பினி இந்த பாட்டெல்லாம் சொல்றானே நீங்க எண்ணி விடாதீர்கள் நமது உடைமை இது நமக்கு சொந்தம் இல்லையா அதை நாம திரும்பி பார்க்காமல் இருக்கிறோம் அவ்வளவுதான் திரும்பி பார்க்குறதுக்காக நினைவுட்டுறதுக்கு தான் நான் சொல்றேன் இப்போ ரெல்லாம் கூடி முக்கு அழுதிட்டு நீக்கி அப்ப மூணு எழுத்துதான் வருது பிணம் கட்டை என்றுதான் வரும் பேரை சொல்ல மாட்டான் இல்லையா ஆமா எடுத்தாச்சு அண்ணன் பிணம் என்று பேரிட்டு சூறயம் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பு மறந்தாரு இதற்கு பொருள் எழுதின போது எல்லாரும் என்ன எழுதினார்கள் நீரிலில் மூழ்கி நினைப்பு மறந்தாரு இந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு தண்ணில முழுவான் இப்ப எல்லாரும் எல்லாரும் முழுகிறது இல்லை குட்டி கரு தண்ணி இல்ல இவங்க முழு போறான் இல்லையா அது ஒரு பக்கம் நீரில மூழ்கி மூழ்கி நினைப்பு மறந்தாருன்னா தண்ணீர் மூழ்கி அவனை மறந்து விட்டு இவன் போய்விட்டான்னு இதுவரைக்கும் பொருள் எழுதினாங்க அவன் போயிட்டான்னு சொல்லி இருக்கான் யோமத்தில இருக்க போறா என்ன அதை மறந்து விட்டான்னு இவரை எழுதுறாரு இன்னைக்கு அது நல்ல பொருள் இல்லையா தனக்கும் அப்படித்தான் வரப்போகிறது என்று இவனுக்கு தெரிய மறந்து விட்டான் இந்த அற்புதமான நீதியை அதில் தான் வருகிறது ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு தேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு உரையம் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைத்து உழுந்தார்களே மந்திரம் நச்சிவாய மந்திரத்தை நாயோட்டு மந்திரம் சொல்றாரு சுவாமி அது எந்த அளவுக்கு சரியோ எனக்கு தெரியாது சி பா அப்படின்னு சொல்லும்போது அந்த சி என்ற சொல்லத்தான் அவர் நினைவூட்டுகிறான் என்று நான் எண்ணுகிறேன் பெரியவங்களாகிய நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ நாயோட்டு மந்திரம் நான் மறைவேதம் நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நாயோட்டு மந்திரம் நாதாந்த சோதி நாயோட்டு மந்திரம் நாமியோமே நாமியோமே கல்லா படிக்காத அரசன் நேற்று பெரிய புராணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் மனு நீதி புராணம் கடவுளே கடவுளே சேக்குடார் காட்டியதை ஒருத்தர் எழுதிட்டு வர்றார் கண்ண தண்ணிதான் வரும் என்ன அழகு அந்த மனு நீதிச்சோடன் வரலாறு சொல்லும் போது கல்லாரன் காலனும் நேர் ஒப்பார் அரசனில் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் நல்லாரை காலன் அழுக கில்லானே ஆமா அவன் என்னைக்கே ஒரு நிலை தான் வருவான் ஜனம் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படி மடங்கில் பசுந்தும் பாலா சொறியுமே அருமின்கள் ஆசை அருமின்கள் துன்பங்கள் ஆய்வரும் துன்பம் துன்பங்கள் ஆய்வரும் அர்த்தம் ஆமா ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமான ராமகிருஷ்ண பரமசர் போய் ஒருத்தன் கேட்டானா யவ் ஆசையை விடுறதுன்னா எப்படியா முடியும் உன்ன போல சாமியார முடியும் எனக்கு முடியும் ஆத்த விட்டக்கா அந்த வருமோ இங்கே தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு ஒரு தவக்கலையே தூக்கிட்டு போச்சு போறதை பார்த்து இந்த காக்கா என்ன அதை விட துரத்திக்கிட்டே போச்சு அது துரத்திக்கிட்டே போச்சு இதுவும் ஓடிச்சு இதுவும் போச்சு இதுவும் போச்சு இதுவும் போச்சு அதுவும் போச்சு இதுவும் போச்சு கடைசியிலே அந்த காலிலேருந்து இந்த தவக்கலை பொத்துன்னு கீழே விழுந்துட்டு விழுந்த உடனே எல்லாரும் இந்த தவக்கலை மதிப்பு போட்டு அந்த அந்த இதை விட்டு பத்தியா அந்த ஆசையிட்ட ஓடி போச்சு விட்டு நம்மளுடைய சொத்து மேலயோ ஆசை இருக்கிறது தப்பு இல்லை என்ன பொறுத்த அளவுல இன்னொருத்தருடைய பணத்திலையும் இன்னொருத்தருடைய சொத்துலையும் ஆசை கொள்ளுவதால் தப்பு என்று நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அல்லவா ஆமா ஆக இந்த மாதிரி பலாச்சுளையா அது என்னன்னு சொல்றது இந்த திருமூல திருமந்திரத்துல நான் ஏற்கனவே எல்லாம் படித்ததுதான் இப்ப நான் பார்க்கிற கண் வேற அதை ரெக்கார்ட் செய்யணும்னு சொல்லும் போது அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா தேவாரத்துல கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லையே ஏழாவது நூற்றாண்டுல தோன்றிய தேவாரத்துல கூட இவ்வளவு எளிமை காணப்படவில்லையே நூற்றாண்டு இவ்வளவு எளிமை காணப்படுகிறதே இதனை காப்பாற்றி வைத்து விட்டார்களே நமது பெரியவர்கள் எந்த எண்ணி இருபோது எய்தினேன் எனக்கு பொருட்களை பத்தி வரிசையா சொல்லிட்டு வரேன் திருமுறை அமைப்பு எப்படி இருக்கிறது என்று இப்ப முதல் திருமுறையில ஒரு அஞ்சாறு பதிகம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கேன் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாமலை பரம்பரை செட்டியார் வணக்கத்துக்குரிய ஏசி ஐயா அவர்கள் நேரமே கேட்டுவிட்டேனா ஐயா எனக்கு நூறு வருஷம் கொடுங்க ஐயா அப்படின்னு அதுக்கு என்ன தலைவருக்கும் எழுதி கொடுத்தேன் தலைவருக்கும் எழுதி கொடுத்திருக்கிறேன் நண்பர் நண்பர் ராமியாச்சின்னு சொல்லிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தேவாரத்தை பத்தி நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லணும் என்ற நோக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெரிய மனது அது பரம்பரைக்கே உரியது வாழ்க்கு நான் வாழ்த்து விடுவேன் என்று சொல்லி இந்த பன்னீர் திருமுறை வரிசையில நான் இன்னும் ஒரு பத்து மாசம் கழிச்சுதான் சொல்லணும் எனக்கு பொறுமை இல்லை இந்த திருமூல திருமந்திரத்துல ஒரு பத்து பாட்டு இந்த தமிழ் இன்பத்தை அந்த தமிழ் வருஷப்பரப்பு இன்னைக்கு இந்த நண்பர்களுக்கு நாம பகிர்ந்து விட்டால் என்ன அப்படின்னு நினைத்து ஒரு பத்து இருபது பாட்டு எழுதிவிட்டேன் ஒரே ஒரு அம்பிகை தோத்திரம் சொல்லி அம்பிகை தோத்திரம் வருகிறது ஆமா வாயும் மனமும் கடந்த மனோன்மணி வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி தாயும் ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி மகளும் ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி மகளும் ஆமை தாயும் தாயும் மகளும் நம் தாரமும் ஆமை பெரிய சித்தாந்தம் படிக்காத எனக்கே இவ்வளவு எளிமையாக புரிகிறது இப்படி ஒரு எளிமையான தமிழ் அருமையான தமிழ் தவமி பெற்ற தமிழ் தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு படைக்க வேண்டும் என்று நினைத்தேன் தமிழ்ச் சச்சங்கத்தின் ஆதரவிலே அன்பிலே நான் இதனை சொல்லிவிட்டேன் வாழ்க என்று தமிழ் சிற்சங்கத்திற்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம் எல்லோரும் சேர்ந்து நமச்சியாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக்கொள்வோம் அடுத்த நிகழ்ச்சி காத்திருக்கிறோம் ஓம் நம சிவாய சிவாய நம Om Namah Shivaya Shivaya Namavo Om Namah Shivaya Shivaya Namavo ம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமோ நம பார்வதிவதே மே மாசத்தில் இரண்டாவது வாரம் பத்தரை மணிக்கு சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு